வணக்கம் நற்றினையின் நாளும் ஒரு விதை வழங்குவவர் விருதுநகரிலிருந்து சாமி பக்தன் ஒருவன் கடவுளை நோக்கி கடுமையான தவம் இருந்தான் அவனது தவத்தை மிச்சிய கடவுள் உனக்கு என்ன வரம் வேண்டும் என்று கேளப்பா நான் தருகிறேன் என்று நேரில் வந்து கூறினார் அவனும் மற்றவர்களின் மனதினை படிக்கின்ற வரம் எனக்கு வேண்டும் என்று கேட்டான் இறைவனும் அருளினார் ஒருசில சில நாட்களிலேயே அவன் அழுது புலம்பி மீண்டும் கடவுளை அழைத்தான் அவரும் அவனது அழைப்புக்கு செவி முடித்து என்ன என வினவினார் உடனிருப்போர் அகராதி பிடிச்சவன் ரொம்ப கெட்டவன் குழப்பவாதி அவசர கொடுக்கை சந்தர்ப்பவாதி ஒழிக்கப்பட வேண்டியவன் என ரொம்ப தப்பு தப்பா நினைக்கிறாங்க எனக்கு இப்பெல்லாம் இதை நினைச்சு நினைச்சு தூக்கமே வர தாங்கள் தயவு செய்து கொடுத்த உரத்தை திரும்ப பெற்றுக் கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு கடவுளை பார்த்து கேட்டான் உடனே கடவுளும் சரிப்பா இன்னைக்கு ஒரு நாள் மாத்திரம் நான் சொல்ற மாதிரி நீ செய் அதாவது ஊருக்கு வெளியே இருக்கிற ஆலமரம் இருக்கு இல்லையா அந்த ஆலமரத்த அடியில நீ சும்மா படுத்துட்டு என்ன நடக்குது மட்டும் கவனி அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு கடவுள் அங்கிருந்து போயிட்டாரு பக்தனும் கடவுள் சொன்ன மாதிரியே பகல் நேரத்துல அந்த ஊருக்கு வெளியே இருந்த ஆலமரத்து நிழல்ல விரிப்பு ஏதும் விரிக்காம சும்மா படுத்து கண்ணை முடிக்கிட்டான் முதல்ல அந்த வழிய ஒரு குடியார வந்தான் அவன் இந்த பக்தனை பார்த்து யார் ராயுவன் நம்மளோட மடா குடியாரனார் பொம்புல தெரிது நேத்து நைட்டு அடிச்ச போத இன்னும் தீரல போல அதான் இப்படி கிடந்து தூங்குறான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு போயிட்டான் அடுத்ததா ஒரு திருட வந்தான் அவன் என்ன சொன்னான்னா ஏ அப்பா இவன் பெரிய திருடன்கே ராத்திரி முழுசும் திருடிட்டு இப்ப பகல் நேரத்துல மரத்தடியில நல்லா தூங்குறான் அப்படின்னு நினைச்சிட்டு போனான் அடுத்து அங்க ஒரு நோயாளி வந்தான் ஐயையோ இவன் கடுமையான வைத்தொலிக்காரம் போல அதனாலதான் இப்படி பகல் நேரத்துல இந்த மரத்தடியில வந்து கிடக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு போனான் அடுத்ததா அங்க ஒரு துறவி வந்தாரு அவர் ஒரு பெரிய ஞானி அவரு இவனை பார்த்துட்டு ஆஹா இவரு அனைத்தையும் திறந்தவர் போல இருக்கே முகத்தை பார்த்தாலே தேஜஸ் ரொம்ப அதிகமா இருக்குது இவர் நம்மளை விட பெரியா இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு அவர் அந்த இடத்த விட்டு போனார். உடனே கடவுள் அந்த பக்தனை தட்டி எழுப்பினாரு பார்த்தாய பக்தா உன்னை பற்றி அவரவர் கோணங்களில் புரிந்து கொண்டு பேசுகின்றார்கள் தன்னை போல பிறரை நேசி என்றுதான் பெரியோர்கள் சொல்வார்கள் ஆனா இங்க மனிதர்கள் எல்லாரும் தன்னை போலத்தான் பிறரையும் யோசிக்கிறாங்க எனவே யாருடைய விமர்சனங்களுக்கும் செவியம் எடுக்காமல் நேர்மையான வழியில நீ மிடுக்க நடை போடு நான் உனக்கு அழிச்ச வரத்த திரும்ப பெற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் திரும்பி போயிட்டாருங்க பக்த புரிஞ்சுக்கிட்டான் நம்மளும் ஆமாங்க விமர்சனங்களுக்கு காது கொடுக்காமல் விலகி நடக்க கற்றுக்கொள்வோம் நன்றி